அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அகுது தவா அது மேன்மேல் வரும் இந்த குரட்பா ஆசையினால தான் துன்பம் வருகிறது ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லைங்கிறார் அவா இல்லாருக்கு துன்பம் இல்லாகும் அப்படின்னு மாற்றி படிச்சுக்கணும் அகுது அகுது உண்டேனா அந்த அகுதுங்கிறது ஆசை ஆசை மட்டும் இருக்குமானால் ஏன்னா ஆசை இருந்தால் போறாது ஆசையை நிறைவேற வரைக்கும் ஆசை மனசில் சஞ்சலத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் ஆசை இல்லாத மனம் மாசில்லாத கடவுள் வாழ்கின்ற கோவில் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆசைப்படுறது மனித இயல்பு தான் அது நியாயமான ஆசையாக இருந்தால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் யாருக்கும் துன்பம் தராதா இருந்தா அந்த ஆசை நம்மளை துன்பப்படுத்தாது ஆனால் நம்முடைய ஆசை பெரும்பாலும் பிறருக்கு பொறாமைய உண்டு பண்ணக்கூடியதாகவும் நமக்கு கர்வத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும் தான் அமைகிறது ஆக நம்முடைய நிறைய நல்ல புண்ணிய காரியங்களை செய்யணும் சமூகத்துக்கு நல்ல காரியங்களை செய்யணும் எல்லாரும் அமைதியா வாழணும் பாரதியார் சொன்ன மாதிரி பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் பிறர் துயர் தீரணும்னு ஆசைப்படுறது துன்பம் தராது அவங்களுக்கு துன்பம் நீங்கடும் பிறர் நலம் வேண்டணும் நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும் இந்த ஒரு உயர்ந்த பரந்த விரிந்த மனப்பான்மை தான் இந்த மனித பிறவியில நாம் அடைய வேண்டிய முக்கியமான ஒரு குணம் இந்த குணம் உயர்ந்தது இதை பணத்தால் சம்பாதிக்க முடியாது சத்சங்கத்தினாலையும் நல்ல நூல்களை திரும்ப திரும்ப படிக்கிறதுனாலையும் இறைவனை வழிபடுறதுனாலேயும் தான் இதை சம்பாதிக்க முடியும் ஆகவே அவா இல்லாருக்கு துன்பம் இல்லாமல் போகும் அகுது உண்டேல் ஆசை இருக்குமானால் தவா அது தவா அதுன்னு சொன்னால் துன்பமானது அதுங்கிறது இங்கே துன்பம் அந்த துன்பமானது தொடர்ந்து மேன்மேல் வரும் அந்த ஆசை அழிக்கிற வரைக்கும் துன்பங்களை தவிர்க்க முடியாது ஆசை நிறைவேறும் வரை அமைதியை இழக்க வேண்டியிருக்கும் ஆசை நிறைவேறின பிறகு புதுசு புதுசாக ஆசை வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இத்தனை வருஷமா குழந்தையிலேருந்து ஆசைப்பட்டுகிட்டே இருக்கும் ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி சிறு வயசில் விளையாட்டுல பற்று வாலிப பருவத்தில் எதிர்பாலினிடத்தில் பற்று முதுமையில கவலையில் பற்று கடவுளிடத்தில் பற்று வைக்கின்றவனை காணவே இல்லையேன்னார் ஆக கடவுளிடத்தில் பற்று வைக்கிறவன் ஆசை வைக்கிறவனுக்குத்தான் மன நிம்மதி கிடைக்கும் ஆக இந்த குரல் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் ஆசைகளை அறிவின் துணை கொண்டு நல்லோர்களுடைய துணை கொண்டு கட்டுப்பாட்டிலே வைத்து நீக்கிவிட வேண்டும் என்பது கருத்து இந்த துன்பங்கள் மூன்று வகையாக எடுத்துக்கொள்கிறோம் நம்ம உடம்பிலிருந்து நம்ம மனசிலிருந்து வர்ற துன்பங்கள் அப்புறம் ஆதி பௌத்திகம் என்று சொல்லக்கூடிய பிறரால் சூழ்நிலையில வரக்கூடிய துன்பங்கள் இயற்கையின் சீற்றத்தினால வரக்கூடிய துன்பங்கள் இப்படி மூன்று வகை துன்பங்கள்னு துன்பங்களை மூன்றாக பிரிக்கிறார்கள் பெரியோர்கள் ஆசை ரொம்ப நுண்மையானது அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதே தெரியாது அந்த சூழ்நிலை வரும்போது அந்த ஆசை இருக்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் துன்பம் இல்லைன்னா தான் நமக்கு ஆசை இல்லைங்கிறத நம்ம வச்சு புரிஞ்சுக்க துன்பம் இல்லாத தன்மையை வைத்துத்தான் ஆசை இல்லாத தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்று ஒரு பெரியவர் இந்த குரலுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார் ஆகவே பொறுப்பாக செய்யணும் சமூகத்துக்கு நம்முடைய பொறுப்பு ஆசையினால கூட செய்யக்கூடாதுங்கிறாங்க சேவையை நம்முடைய கடமை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செஞ்சா துன்பம் வராதான் நாம் சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சா கூட அதை சில பேர் நம்மை கேலி பேசலாம் அப்படி பேசினா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் என்னுடைய கடமையை நான் செய்கிறேங்கிற உணர்வோடு இதை செய்யணும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் உபதேசம் பண்ணினார் அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல யாரிடத்தில் ஆசைகளெல்லாம் ஒடுங்கி விடுகின்றனவோ அவனுக்குத்தான் சாந்தி கிடைக்கிறது ஆசை உள்ளவனுக்கு சாந்தி கிடைக்காது என்று பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்திலே எழுபதாவது ஸ்லோகத்திலே உபதேசம் செய்திருக்கிறார் எனவே ஆசைகளை அறிவின் துணை கொண்டு ஆண்டவனுடைய அருள் துணை கொண்டு ஆசையில்லாத பெரியோர்களுடைய துணையை கொண்டு துன்பத்தை வெற்றி கொள்வோம் எப்பொழுதும் மன அமைதியோடு இன்பமாக இருப்போம் திருவள்ளூருடைய திருவருள் என்றென்றும் நமக்கு துணை புரியும் துன்பம் உண்டேல் வரும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்